வணக்கம் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று முக்கிய மந்திரி கிசான் ஆயோக் சோலார் யோஜனா என்ற திட்டம் டெல்லி மாநில அரசால் தொடக்கப்பட்டுள்ளது இரண்டு முதல் தும்பிகளுக்கான திருவிழா புதுடெல்லியில் நடைபெற்றது மூன்று ஷலகா சம்மன் விருது ஜாகிர் ரத்தர் என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது நான்கு உலகின் முதல் முறையாக இந்தி பேசும் ரோபோ ராஷ்மியை ராஞ்சி நகரைச் சேர்ந்தவரால் உருவாக்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலகின் முதல் முறையாக ஒற்றை குரோமோசோம் ஈஸ்டினை எந்த நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர் 2. மிக சிறந்த விருதான சர்வதேச பங்களிப்பு விருது இந்தியாவில் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது மூன்று அதிக முதலீடுகளை ஈர்க்கும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது நான்கு உலகிலேயே அமைதியான நாடுகள் பட்டியலில் 163 நாடுகள் உள்ளன இதில் முதல் இடத்தை பிடித்துள்ள நாடு எது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி